ஒன்பது வரிசையில் நீங்கள் நேராக நெல்லுங்கள் நீங்கள் மாறுபட்டு நிற்காதீர்கள் அவ்வாறு நின்றால் உங்களின் இதயங்கள் மாறுபட்டு உங்களின் வயதில் மூத்தோர் அறிவுடையோர் எனக்கு அடுத்து நிற்கட்டும் பின்பு அவர்களை அடுத்தவர்கள் நிற்கட்டும் என்று கூறினார்கள் முஸ்லிம் லீக் நான்கு இரண்டு